முப்பத்தி ஆயிஷா அவர்கள் கூறியதாவது இறைவா கபருடைய வேதனையை விட்டும் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் தஜ்ஜாலின் குழப்பத்தை விட்டும் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் வாழும் போதும் மரணிக்கும் போதும் ஏற்படும் குழப்பத்தை விட்டும் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் பாவங்களை விட்டும் கடனை விட்டும் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் இந்து இன்று நபிசல்லு அலஹி அவர்கள் தொழுகையில் துவா செய்வார்கள் தாங்கள் கடனை விட்டும் அதிகமாக பாதுகாப்பு தேடும் என்ன என்று ஒருவர் நபி சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களிடம் கேட்டபோது ஒரு மனிதன் கடன் படும் போது பேசுகிறான் வாக்களித்துவிட்டு அதை மீறுகிறான் என்று நபி சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் விளக்கம்